ஒரு பெண் மீது பிற மக்களின் பொருட்களும் இருந்தன அப்போது மலைப்பகுதி குறுக்கிட்டதால் நபி தோழர்களுக்கு பயணம் செய்ய சிரமமானது அப்பெண் ஹல் என தன் ஒட்டகத்தை கூறிவிட்டு இறைவா இந்த ஒட்டகையை சபிப்பாயாக என்று கூறினார் அதை கேட்ட நபி அவர்கள் சாபமிடப்பட்டு இந்த ஒட்டகை நம்முடன் வரவேண்டாம் வேண்டாம் என்று கூறினார்கள் இரண்டு ஐந்து குறிப்பு ஆறு என்பது ஒட்டகையை வேகமாக ஓட்டிச் செல்லக் கூறும் சொல்லாகும்